வணக்கம் ஜூன் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று நற்றினையின் போதறிவு குவியலுக்காக நான் உங்கள் வா காவியா நான் அரசன மேல்நிலைப் பள்ளி வளசையூரில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்றைய போதறிவுக்கான விடைகள் இதோ ஒன்று இந்திய அரசாங்கம் சமீபத்தில் ரஷ்யா நாட்டோடு வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு துறைகளில் டூ பிளஸ் டூ என்ற அமைச்சர்கள் மட்டத்தில் ஆலோசனை குழுவை அமைத்துக் கொண்டுள்ளது இரண்டு இந்தியாவின் தலைமை தேர்தல் கமிஷனராக பதவியேற்றியிருப்பவர் சுஷில் சந்த்ரா மூன்று இந்திய கடற்படை தனது ஏழு போர்கப்பல்களை ஆபரேஷன் சமுத்திர சேதுவில் பணியமர்த்தியுள்ளது இனி இன்றைய பொதறிவு கனவினா ஒன்று இந்தியாவின் எல்லைப்புற சாலைகள் அமைப்பின் பொது இயக்குனர் யார் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான இ பஞ்சாயத்து புரஸ்கார் விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது இரண்டு சமீபத்தில் முடிவடைந்த போர்ச்சுகீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் கார் பந்தயத்தில் பட்டம் வென்றவர் யார் இன்றைய பொதறிவுக்கான விடைகளை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்